சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் குரு கிருப்பையால் கர்க்க பாகதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பத்தாவது ஸ்கந்தத்தில் கல்யாணமான ஐம்பத்தி ரெண்டாவது ஒரு அர்த்தம் பிரத்தியாபத அர்த்தம் சொன்னோம் இப்போ விளக்கமாக சொல்கிறோம் கடைசியில் நம்ம என்ன பார்த்தோம் நூறு ஜென்மமானாலும் நான் வந்து விரதத்தை கடைபிடித்து உன்னை அடைவதற்கும் முயற்சிப்பேன் உன்னை அடைய முடியலைன்னா பிராணனை விடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் உன்னை வந்து அடைவதற்காக முயற்சிப்பேன் முடியலைன்னா மறுபடியும் பிராணன் விடு இப்படி நூறு ஜென்மமானாலும் உன்னை விடைமாட்டேன் உன்னை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னார் இதில் ஒரு சின்ன ரசமான ஒரு விஷயம் முக்கூர் சுவாமிகள் சொல்வார் முக்கூர் சுவாமிகள் சொன்னது டைரெக்டாக சொன்னது சொல்கிறேன் அவருக்கு ருமிணி கல்யாணம் சொல்கிறார் பல இடத்துல வருது கேட்டிருக்கேன் பல பேர் கேட்டிருக்கேன் பகுதா ஸ்ரோதவியம் பகுப்ஜ ஸ்ரோதவியம்னு சொல்லுவார்கள் அப்படி ஒத்தரே பல தடவை சொல்கிறதை கேட்டிருக்கேன் அதில் ஒத்தர் உதரவ சப்தாகம் பாகவர சப்தாகம் ருக்மணி கல்யாணம் மட்டும்தான் நடந்தது அதெல்லாம் பார்த்துருக்கோம் என்னென்ன பல விஷயங்களாக சொன்னார்கள் இப்போ நம்ம வந்து பாக தவண்டி வழியின்னு போறது இல்லையா இல்லையா உண்டா இல்லையா அதனால் அப்போது அவர் என்ன சொன்னார் அம்மா அங்கே ஜிஆர் கேட்டுதான் ஜிஆர் முன்னால் சொல்லிட்டு இருக்கார் அப்போது ஹோபில் முடியாது ஜிஆர் அவர் கேட்டது அவர் என்ன சொன்னார் அம்மா கொஞ்சம் நிறுத்த அப்படின்னாராம் நிறுத்தினார் இப்போ நூறு ஜென்மம் ஆனாலும் ஒன்று அடைவேன்னா இப்போ நூற்றி ஒரு ஜென்மாக விட்டுவோம் நடத்தமா அப்படின்னா அப்புறம் அவர் சொன்னார் நூறுங்கிறது ஒரு கணக்குக்காக சொன்னதே ஒழியன் ஒரு சுமார் ஒரு கணக்கு ஒரு இண்டிகேஷன் ஒரு புரிவதற்காக சொன்னது அதாவது எப்படின்னா கணக்கில்லாத ஜென்மங்கள் எடுப்பேன் சகஸ்டாக சகஸ்ட சகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் தலை ஆயிரம் கண் ஆயிரம் கண்கள் ஆயிரம் இதுன்னு அர்த்தம் அப்படி முகங்கள் கணக்கில்லாத கணக்கில்லாத ஜன்மங்கள் இருந்தால் ஒண்ணு அடையாமட மாட்டேன் அதுதான் முடியும் அல்டிமேட் எய்ம் கடைசி எய்ம் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் பிராமணர் சொன்னார் ஏ இப்படி இந்த ரகசியமான சந்தேகம் இந்த லைட்டர்கள் சந்தேக வார்த்தைகள் சந்தேஷ வார்த்தைகள் புக்ய சந்தேஷாக ரகசியமான வார்த்தைகள் என்னால் கொண்டு வரப்பட்டன அதாவது பர்சனலாக கொண்டு வரப்படும் இந்த விஷயத்துல எது செய்யறது சரியோ அதை நீங்க ஆலோசனை பண்ணி உடனே செய்யுங்கள் உடனே செய்யுங்கள் அப்படி வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக சொன்ன வரமா பார்ப்போம் ருக்மிணி சந்தேஷம் இப்படி வாய் வார்த்தையா ஒரு குரு மூலமா சொல்றார் ருக்மிணி ஒரு ஜீவன் பரமாத்மா கிருஷ்ணன் அவன் பிரம்மன் அப்போது பிரம்மத்தை அடைவதற்கு குரு போனும் அதுதான் இந்த பிரம் பிராமணன் அவர் வந்து இந்த பல விஷயமாக சொல்கிறார்கள் விஸ்வாமித்திரராக இருக்கலாம் அல்லது சுகபிரம்மஷிகளாக இருக்கலாம் அல்லது கருடனாக இருக்கலாம் அப்படின்னு மூணு பேருக்கும் குண்டினபுரத்தில் வந்து மறைஞ்சி இந்த துவாரக்கையில் அவர் பகவான் இருக்கக்கூடிய இடத்துல தோன்றுவதற்கு சக்தி உண்டானவர்கள் அப்படி தான் இருக்குது இப்படின்னு சொல்கிறாள் மொதோ ஸ்லோகத்திலேயே பக்தியை காண்பிக்கிறார்கள் சொல்கிறார் மூன்று லோகத்திற்கும் நீ அழகன் அல்லது மூன்று லோகத்துக்கு அழகு செய்ப்பவன் அந்தரியாமி இருக்கிறதுனால தான் வந்து சராச்சரங்கள் நன்றாக பிரகாசிக்கினான் அந்தர்யாமி இல்லைன்னா எப்படி இருக்கும் சவம் ஆயிடும் சிவம் வந்து அந்த பரமாத்மா இருக்கிறதுனால சிவமாக இருக்கு இல்லைன்னா சவம் ஆயிடும் உண்டா அப்போ அப்போ இந்த புவனத்தை அழகுப்படுத்தக்கூடியவன் நீ புவனத்தில் இருக்கிறவர்களுக்கே அழகுக்கு அழகனாக இருக்கக்கூடியவன் நீ அப்படி பலவிதமான அர்த்தங்கள்லாம் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட மூன்று லோகத்தையும் அழகாக இருக்கக்கூடியவனே எப்படி நேராக எப்படி அட்ரஸ் பண்ணுறது நம்ம கிரகங்களில் வந்து அட்ரஸ் பண்ணுறாப்புல சொல்ல முடியுமா இன்னும் கல்யாணம் ஆகலை அப்புறம் காதலனின்னு சொல்ல முடியுமா பல ஒன்றும் சொல்ல முடியாது இதுதான் அழகான ஒரு கூப்பிடுறது புவன சுந்தரா அப்படி இந்த உங்களுடைய திருக்க குணங்கள் அதை கேட்டவர்களுடைய காது வழியாக போய் கிருதயத்தை அடைந்து ஒவ்வொரு அங்கங்கள் ஒவ்வொரு அங்கங்கள் ஹிருதயம் கண்ணு செவி அப்புறம் ஹதயம் மனசு எல்லா விதமான ஒவ்வொரு உறுப்புகளுடைய அங்கங்களுடைய தாப்பங்களெல்லாம் பல பல விதமான பிறவைகளில் துன்பங்களை அழிக்கிறது தங்களுடைய திருமே நழக கண்படைத்தவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக இருக்குது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சொல்லப்பட்ட வித புருஷார்த்தங்கள் அதை அடைச்சு அடைவிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால உங்களுடைய திருகுணங்களை கேட்டாதான் அந்த திருமேனி அழக பற்றி கேட்ட என் மனசின் வெட்கத்தை விடணும் பரமாத்மா அடைவதற்கும் பக்தி அடைவதற்கு வெட்கத்தை விடணும் வெட்கத்தை விட்டு உங்களை தான் ஆடுகிறது நீங்க தான் அச்சுதனாச்சும் அச்சுதன்னா நம்பினவர்களை கைவிடாதவர்கள் அல்லதும் பக்தர்களை கைவிடாதவர் அல்லதையும் தருணாகதி அடைந்தவர்களை கைவிடாதவர் அல்லதையும் தன்னை அடைவதற்காக துணி துடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவனை கைவிடாதவர் அல்லது தனக்கு மனைவியாக வர போகிற அளவு கைவிடாதவர் அப்படிப்பட்டவர் நம்பினவர்களை கைவிடாவாச்சேன் அச்சுதனாச்சேன் ஆகினாலும் வெட்கத்தை விட நோப்பான் வெட்கத்தை விட்டு நான் கேட்குறேன் அப்படிங்கிறேன் அப்போ அடுத்தது ஸ்லோகத்தில் காத்துவாமுகுந்தங்கிறதுல தனக்கு இருக்கக்கூடிய ருக்மிணியினுடைய தகுதியை சொல்கிறார்கள் மகாலட்சுமி ஆச்சு மகாலட்சுமி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ருக்மிணி தாயார் நீ வந்து ஆண் ஆடவர் குரம் அதாவது புருஷர்களுடைய கூட்டத்தில் திலகமாக இருக்க ரிஷபனாக இருக்கேன் தலைவனாக இருக்கேன் ஒரு அதாவது ஒரு மாடுகள் பசுமாடுகள் நடுவில் ஒரு ரிஷபம் அப்படி கம்பீரமாக இருக்கும் இல்லையா அப்படி நீ திலகமாக அப்படி இருக்கான் முக்குந்தா முகு இது கொடுக்கக்கூடியது முக்தி கொடுக்கக்கூடியவன் முக்குந்தன் இந்த மானுஷ லோக்கத்தில் தெரியக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய மனசும் தங்களை பார்த்து சந்தோஷைப்படுகிறது மகிழ்ச்சி கொடு இதையே பார்த்துருக்கோம் ரமையன் ரூப வாக்கு கிருத்தைகள் ரமையன் கோ கோப கோபியனா ரமையன் ரூப வாக்கிருத்தையின்னு அந்த இருபத்தி மூணாவது அத்தியாயத்தினை ரெண்டு மூணு பேர சொல்லியிருக்கும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கண்ணுக்குட்டிகளாட்டும் மாடுகளாட்டும் அப்புறம் வந்து ஆடு மேய்ச்சிருக்கான் இரும்பு வைச்சிருக்கான் கண்ணன் அங்கே எல்லாம் பண்ணுக்க சின்ன பெண்கள் பெரியவர்கள் முதியவர்கள் வயசான கோப்பர்கள் எல்லாருக்கும் ச சராச்சர சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன் அப்போது மகிழ்ச்சி கொள்கிறது நிம்மதி அடைகிறது எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு நல்ல வம்சத்தில் பிறந்தது நல்ல ஒழுக்கம் அழகு ஞானம் வி நல்ல இள வயசு ஸ்யம் பெருமை கீர்த்தி இப்படி இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் பகவான் சொன்னாலே எனது ஞானம் பல கீர்த்தி ஐஸ்வர்யம் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி இதில் தாங்கள் ஒத்தரை தான் உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடியது ஒப்புயர்வற்று இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடியவங்களை என்ன நல் நல்ல வம்சத்துல பிறந்தது நல்ல குண சிறப்பு நல்ல அறிவு கொண்ட நல்ல அறிவு கொண்ட வீரமா இருக்கக்கூடிய பராக்கிரமம் கொண்ட அதாவது தைரியம் கொண்ட அந்த ஒரு கல்யாண வயசு அடைந்த எந்த பெண்தான் தன் மலாளனாக ஏற்காது விடுவாள் அதனால தங்களை தான் மனம் செய்வ விரும்புவாள் அப்படி வந்து சொல்றாரு அடுத்தது ஆகவே பிர அதனால் பிரபோ நான் உங்களை தங் கணவனாக வரித்து விட்டேன் நீ என்ன வரைச்சு விட்டேன் நான் ஒன்று வரிக்க வேண்டாம் அப்படின்னா அதுதான் அவர் தான் சொல்கிறார் பின்னால் கடைசியில் நான் உங்களை கணவனாக வரித்து விட்டேன் அப்படின்னா நான் அர்த்தம் சதி சத்தி ஒரு தடவை மனசால் நினைச்சார்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போய்சிருக்கிறோம் வேறு கிடையாது அதுதான் ரக்ஷதேவ விவாகம்னு பின்னால் சொல்லுவார் அப்படி மனமார நான் உங்களை நினச்சி விட்டேன் தான் எனக்கு பற்றிங்க அப்போது என்னுடைய ஆத்மாவும் சரீரமும் உங்களுடைய சொத்து அப்போது சொத்தாக சமர்ப்பணம் பண்ணப்புறம் சொத்து உடையமனான யஜமானன் தான் அந்த உடமையை காப்பாற்றிக் வேண்டும் இப்போ அடியன் எங்கள் சுவாமி தான் எனக்கு எஜமானன் அவர் தான் சுவாமி அடியன் வந்து சொம் சொத்து சொத்து அப்போ இந்த சொத்தை வந்து எங்கள் சுவாமி காப்பாற்றுவார் அது மாதிரி இந்த சரீரமும் ஆத்மாவும் ருப்பணி சொல்கிறால் இந்த சரீரம் ஆத்மாவும் கிருஷ்ணா உனக்கே உட நீ பரமாத்மா பகவானே இங்கு வந்து எழுந்த என்ன அழி எளியனை அழியனை தங்களுடைய பாரியையாக மனைவியாக ஏற்ற வேண்டும் செந்தாமரை கண்ணா சிங்கத்துக்குன்னு ஒரு ஆகாரம் இருக்குது அதை வந்து குள்ள நிறை எடுத்துன்னு போகக்கூடாது விடலாமா அப்போது கிருஷ்ணன் பகவானான கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு சிசுபாரன் எடுத்துன்னு போகலாமா அப்போ வீரனான உங்களுடைய உடமையான எண்ணெய் சிசுபாரன் நெருங்கி வந்து தொடலாமா இது தங்களுக்கு அழகில்லை இது வந்து எப்படின்னா அந்த முன்னால் இருந்த ராமாவதாரத்தில் ராவணன் தொட்டு கொ கொண்டு போனது பெரிய குறை அந்த சீத்தையாக இருந்த பொது ரொம்ப குறை தான் முடியவே இல்லை அக்னி பரீட்சை பண்ணி பல தடவை சுத்தம் பண்ணியாச்சு அப்புறம் பின்னாலே வேறு வந்து ஒரு அண்ணாரா பையை சொன்னால் கொண்டு போய் காற்றில் விட்டார் அதனால் யாருடைய கையும் படக்கூடாது உண்மையில அப்படியும் அந்த பூர்வ அவதாரத்தை இங்கே ஸ்மரிக்கிறாள் அந்த புனிதாஜர் அதே மாதிரி நிருசம்மான் முன்னால் சொன்ன போது முன்னால் சொன்ன ஸ்லோகத்தில் ரிசம்மான் சொன்னது என்னன்னா ஒரு சின்ன ஸ்லோ இது சொல்லுவார்கள் ஒரு சுவாரஸ்யம் சொல்வார்கள் ஏன்னா நான் நரசிம்மகாவதாரும் எடுத்தார் அப்படி ஒரு கோபம் அப்படி ஒரு இதயம் சிங்கமும் நரனும் கலந்த ஒரு கோபம் அதை மகாலட்சுமி தாயாரை பிரம்மா போய் சமதா சமாதானப்படுத்த சொன்னுவார் ஐயோ எங்காத்துக்காரராக அவர் சாந்தா சாந்தாகாரம் புலகசீன பத்மநாபம் சுரேஷனுக்கு அவர் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை அப்படின்னா அதனால் பக்கத்தில் போய் பார்த்து வேறு யாராவது இருந்தால் என்ன உண்டுது நான் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிய போயிட்டாள் அப்போ அது வந்து ஒரு அபமானம் மாதிரி இருந்ததை மனசில் வச்சு நீங்கள் என்ன ஒதுக்கக்கூடாது அப்படின்னு ரிசன்மானாக இந்த இடத்துல சொல்கிறார் அப்போது மனோபிராமம் சொல்கிறதும் அதே மாதிரி ராமாவதாரத்தில் தான் என்னை படுத்தி எடுத்துட்டாள் இந்த மாதிரி அந்த ராமாவதாரத்தை நினைச்சிருந்து எப்படி நான் என்ன எவ்வளவு ஜன்மங்கள் எடுத்தாலும் எனக்கு ராமனே எனக்கு ராமன் போன்ற ராமன் தான் எனக்கு கணவனாக வரணும் சொன்னது அப்படிங்கிற காமிக்கிறாள் அதே மாதிரி முன்னால சொன்னது ஸ்ரவண பக்தியை ரொம்ப உறுதிப்படுத்தி முதல் ஸ்லோகத்தில் கண்ட்பித்தார் அடுத்தது நான் செஞ்ச அடுத்தது தான் செஞ்ச புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் அர்ப்பணம் உண்டாள் நம்ம சமஸ்த புண்ணியபலங்களும் நிச்சயேகதையாக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணும் அப்போ தான் பரமாத்மாவோடைய பாபம் பாபம் போகிறதுக்கு அது வந்து அதாவது குசலீன பா பாபம்னு சொல்கிறது முன்னால் நரசிம்மாவதாரத்தில் சொல்கிறார் நரசிம்மனை பிரகலாதனுக்கு அனுகிரகம் கொண்டு போகிறோம் அப்புறம் போகேன புண்ணியம் புண்ணியங்கள் இருந்தால் அதை வந்து அனுபவிச்சு தீர்த்துருவோம் இங்கே வந்து அர்ப்பணம் தீர்ந்து போச்சு அடுத்தது பாப்பம் போகிறதுக்கும் அந்த வாசனா விசேஷங்கள் போகிறதுக்கும் கர்த்தத்துவ புத்தியை விட்டு கர்மபல தியாகத்தை விட்டு கர்மாக்களை கிருஷ்ண பிரீத்திக்காக பண்ணா அப்போ அந்த பாபங்கள் போகிறது அப்படி அப்போ பாபமும் புண்ணியமும் நில் பேலன்ஸ் ஆயிருச்சுன்னா உண்மை இல்லா இருக்கிறது பகவானை அடைய முடியும் அப்போ தான் பண்ண புண்ணிய பணங்கள் எல்லாம் தீங்க அர்ப்பணம் பண்ற அப்பட சொல்றாள் பணையம் வைக்கிறாள் எப்படி நான் இது வரைக்கும் பல பல ஜென்மாக்கள்ல கோயில் கட்டுறது மந்திரம் கட்டுறது மந்திரம் தேவ மந்திரம் கட்டுறது குளம் கட்டுறது தடாகம் பெற்றது புணறு கணறு பெற்றது கோவில் கட்டுறது அன்னசத்திரம் கட்டுறது அப்புறம் உப்பவனங்கள் கட்டுறது இப்படி சொல்லக்கூடியதெல்லாம் பூர்த்த தர்மங்கள்னு சொல்லப்படுது ஸ்மார்த்த தர்மங்கள் அப்படி நான் பூர்த்த தர்மங்கள் ஸ்மார்த்த தர்மங்கள் பண்ணால் அக்னிஹோத்திரம் யாகங்கள் பண்ணது இஷ்ட தர்மங்கள் வைதிக தர்மங்கள் நல்ல நல்லவர்களுக்கும் சரியான காலத்துல சரியான தேசத்துல சரியான பிராமணர்களுக்கு செஞ்ச ஒரு உயர்ந்த தானங்கள் தான் புண்ணிய காலத்தில் செஞ்ச தானங்கள் புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ண அந்த புண்ணியங்கள் அந்த நியமங்கள் சாந்திராயணம் மாதிரி வருத்தங்கள்லாம் அணுட்டான்னு அதனால பண்ணது தேவர்கள் பிராமணர்கள் ஆச்சாரிய மிருப்புகள் இவர்கெல்லாம் செஞ்ச கைங்கரியங்கள் பணிவிடுங்கள் இதனால பிரம்மா போன்றவர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய பகவான் ஏ மகாவிஷ்ணு முறைப்படி நான் வந்து இவர்களுக்கு கை இதெல்லாம் பண்ணதுனால பகவான் மகாவிஷ்ணுக்கு ஆராதனமாக தான் கருதப்படுகிறேன் அவன் மகாவிஷ்ணுக்கு ஆராதனமாகிறது அப்படி நான் முறைப்படி செய்திருந்தால் அந்த கிருஷ்ணனை நேர எழுந்து வந்து என்னுடைய கை கையை பிடிக்கட்டும் என் கைத்தலை பற்றட்டும் என் கைத்தலத்தை பற்றட்டும் அதனால பகவான் ஆராதனைக்க இது மூலமாக அப்போ எது வாபியு கூப்ப தடாக்கானே தேவதாயன தேவதாணிச்சேன் தேவதாணிச்சேன் அன்ன பிரா அன்ன பிரதான மாறாமா பூர்த்தமிச்சமி இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு அப்போ குளம் கணறு தடாகம் அப்புறம் கோ இதெல்லாம் வெட்டுறது அன்னசத்தம் வைக்கிறது கோவில் கட்டுறது உப்பவனங்கள் இந்த மாதிரி பல பூர்த்த தர்மங்கள் அப்புறம் தானம் தர்மாதி கர்மக்கள் அப்புறம் தேவர்கள் பிராமணர்கள் ஆச்சாரங்கள்லாம் வந்து கைக்கிற இதெல்லாம் பகவானுக்கு ஆராதனமாக இருக்குது அப்படியாரம் பண்ணால் அதனால் பகவான் சந்தோஷப்பட்டிருந்தால் கிருஷ்ணன் நேராக வந்து என்ன கைத்தலம் பிடிக்கட்டும் தமகோஷனுடைய பிள்ளையான அந்த சிஷுபாரனோ மற்றவர்களோ யாரும் என்ன தொடக்கூடாது அப்படின்னு இதுதான் அந்த ராமாவதாரத்தில் ஏற்பட்ட ஒரு அபமானமாக நக்கருதப்பட்டது அதனால் படுத்து எடுத்துட்டு நிற்கிறார் ராமாவதாரத்தில் அப்படி அதை ஞாபகப்படுத்துகிறாள் அடுத்தது யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவர் அஜிதா அப்படிப்படுது அப்போது கல்யாண பெண்ணு இருக்கக்கூடியவள் வந்து எப்படி பண்ணணுங்கிறது வழி சொல்த்திறாள் அப்போ யாராலையும் ஜெயிக்க முடியாத இருக்கக்கூடியவரையும் நடக்கக்கூடியனுடைய அந்த கல்யாணத்திற்கும் ஒரு நாள் முன்னாலேயே அது ரெண்டு நாள் தான் இருக்குது ஒரு நாம் நாளே நீங்கள் வந்து முதல் நாளே வந்துட்டும் யாருக்கும் தெரியாமல் படைசூழம் விதர்ப தேசத்துக்கு வந்து சிசுபாலன் ஜராசந்தன் போன்றவர்களைங்க ஆமாம் சிசுபாலனு தான் கொடுக்க போகிறார் ஜராசன் போன்றவர்களைங்க அந்த சைன்யங்களெல்லாம் கலக்கி செதரெடித்தும் வீரத்தை வந்து காண்பித்தும் வீரத்தையே கன்னிகாதானமாக அதாவது வீரிய சுல்கமாக கொடுத்துட்டும் நீங்கள் வலுவில் நீங்கள் எடுத்துன்னு போகணும் இப்படி ரக்ஷத முறை பிரகாரம் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஆ விதமான முறைகள் சொல்லப்படுகின்றன விவாகத்தில் ராட்சச விவாகம் சொன்னதுனால அது தப்பா எடுக்க போறதுன்னு மறுபடியும் சொல்றேன் இரண்டுதான் சொல்லுங்கள் அதாவது எப்போ ஒரு க்ஷத்திரிய பெண்ணானவள் ஒரு க்ஷத்ய அரசகுமாரனை விரும்புகிறாளோ அப்பொழுதோ முழுக்க அவள் விரும்புகிறாள் மனசார ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய பந்துக்கள் மற்றவர்கள்லாம் அதை எதிர்க்கிறார் எதிர்த்தா அப்போ அவள் அந்த கத்திரிய பெண் குமாரி தான் தேர்ந்தெடுத்த அந்த கத்திய ராஜகுமாரனை மணந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட ராட்சத விவாதத்தால் அந்த ராஜகுமாரன் மற்றவர்கள் எல்லாத்தையும் சண்டை செய்து இவர்களை தூக்கிக் கொண்டு போய் கல்யாணம் செய்து கொள்ளும் அப்படி தான் மனப்புறன் பகவான் விதிவத்து பையமேன் பின்னால் வரப்போகுது அப்படி நீங்கள் வந்து என்னை திருமணம் செய்து கொண்டுகள் வலுவில் எடுத்து வந்து பண்ணுங்கள் வீர சொல்கிறது அந்த திருமணம் கல்யாணம் நடக்கக்கூடிய நாளில் பெண்ணோட அப்பாவுக்கு மாப்பிளை தர வேண்டிய பணம் இது விவ பிறையர் வந்துரு இப்போ அந்த மாறி எடுத்தோம் இப்போ தான் பெண்ணை கிடைக்க மாட்டேங்கிறது முன்னால் ஒரு ஐம்பது வருஷம் முன்னால் இருந்துது அவர் வந்து வரதட்சணை கொடுக்குறாப்புல இருந்தது பிள்ளைக்கு இப்போது பிள்ளை வந்து மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆறு பெண்ணு தகப்பனாருக்கு வரதட்சணை கொடுக்குற மாதிரி மாறி போகிறாப்பில் அதெல்லாம் இங்கே வீர சுல்கம்னு சொல்லணும் இங்கே அந்த வீரத்தை அந்த பணயமாக கொடுப்பதுன்னு காண்பிக்கிறார் திருமணம் எட்டு விதமானது அதில் வந்து இந்த கல்யாணம் வந்து எட்டு விதமானது இந்த ராட்சச விவாகங்கிறது ஏழாவது हत्वा, चित्वा, च भित्वा, हवा चिच्वा चोशती कन्या, प्रसख्यक्याण விதியது அப்படி கல்யாண பெண்ணுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பகைவர்கள்லாம் விருப்பப்படாமல் இருக்கிற போது அந்த பெண் விருப்பப்படுகிறார் விட்டா அப்போ அந்த ராஜகுமாரன் அவர்களை வெட்டி வீழ்த்தியோ வீட்டை விட்டு நொறு வீட்டை இழுத்து நொறுக்கியோ வலுவில் அந்த பெண்ணை இழுத்துன்னு போய் கல்யாணம் செய்து கொள்ளலாம் இது வந்து விவாகம் அறக்கரை திருமணம்னு சொல்லப்படுகிறது மனுஸ்பிருதியில் சொல்ல காண்பிக்கப்பட்டது அத்தியாயம் மூணும் ஸ்லோகம் முப்பத்தி மூணு காமிக்கிறார் அப்போது சரி நீ எப்படி நான் வந்து உன்னை பிடிச்சுன்னு போவேன் நான் வரேன் சரி சொல்லப்பற வந்துட்டேன் எப்படி கொண்டு போகிறது அப்படி இந்த என்னோட பந்துக்களை யாரையுமே எந்த ஒரு ஹிம்சை பண்ணாமல் கொல்லாமல் ஹிம்சை பண்ணாமல் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய என்னை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு பந்துக்கள் என்னை சேர்ந்த சகோதர சகோதரர்கள் மற்றவர்கள் எல்லாத்தையும் எந்த விதத்திலையும் கொல்லாமல் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி நான் மனப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம் கிருஷ்ணனை பார்த்து சொல்றாரு அப்போ நான் அதுக்கு ஒரு உபாயம் சொல்றேன்னு அவளே சொல்லித்தறேன் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து குலதேவியை வந்து ஆராதனை பண்றதையும் அனுகிரகம் அடைய வேண்டியது குல அப்படிங்கிறது எங்களுடைய குல வழக்கம் ராஜ ஆஹ் வழக்கம் ராஜ ஆஹ் எங்களுடைய வம்சத்துல உண்ட வழக்கம் அந்த குலதேவியானதையும் பராசக்தியானவள் பார்வதி தாயாருடையும் புனித யாத்திரை நடக்கும் அப்போது இந்த புதுசாக கல்யாணம் பண்ணக்கூடிய பெண் அந்த புறத்திலின் வழியில் வந்து அந்த பார்வதி தாயாருடைய மந்திரத்துக்கு போய் தரிசனம் செய்து வணங்க வேண்டும் நமஸ்காரம் பண்ணால் ஆராதனை பண்ண வேண்டும் பிரார்த்தனை பண்ணும் அப்போது நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ அவளை அடைவதற்கு ஒரு உபாயத்தை சொல்லிக் கொடுக்குறார் அப்போது உபாயத்தை சொல்லிக் கொடுக்குறார் அடுத்தது செந்தாமலை அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சைன்யத்தோடு வரலாம் சிசுபாலன் ஜராசந்தருடைய சைன்யங்கள்லாம் ஜெயிச்சு பண்ணலாம் அப்போது யாரும் நான் தனியாக தான் போக வேண்டியிருப்போம் கோவிலுக்கு தனியாகனா அந்த புறத்துலேயும் வெளியில் வந்தாச்சு கோவிலுக்காக போகும் அப்போ நீங்கள் என்னை ஜெயிக்கலாம் நீங்கள் கொண்டு போகலாம் சிந்தாமரைக்கண்ணான் கூப்பிடுறாள் அந்த பார்வதியினுடைய மணாளனான பரமேஸ்வரன் போன்ற மகான்கள்லாம் அவர்கள் வந்து எப்படி உங்களுடைய திருவடை தாமரைகளில் இருக்கக்கூடிய அந்த பாதார விந்தங்களில் அப்படியே ஸ்நானம் பண்ணணும் விரும்புகிறாளோ அப்படி நானும் உங்களுடைய அனுகிரகத்தை அடைய விரும்புகிறேன் அப்படி கிடைக்கலன்னா விரதம் இருந்து நோன்புகள் இருந்து தன்னுடைய சரீரத்தை இழக்க செய்து சரீரத்தை பிராணனி விடுவேன் அப்படி நூறு ஜென்மங்கள் ஆனாலும் நான் உங்களுடைய அனுகிரகத்தை அருளை கட்டாயம் பெறுவேன் முக்கூர் சுவாமிகளை தான் சொன்னதா முன்னால் சொன்னார் ஜியர் கேட்டார் என்ன நூறு ஜென்மம் ஆயிடுச்சுன்னா நூற்றி ஒரு வந்து வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணுவலா அப்படின்னா நூறுன்னா ஒரு கணக்காக பல நூறு நூறு பிறவைகள் எடுத்தாலும் சரி அடையாமல் விட மாட்டேன் அப்போ தன்னுடைய தீர்மானத்தை சொல்கிறாள் தரணாகதியை காண்பிக்கிறாள் ஏகபக்தியை காண்பிக்கிறாள் தன்னுடைய அர்ப்பணத்தை காண்பிக்கிறாள் இப்படி இப்படி வந்து இத அதாவது மிகவும் ரகசியமான சந்தேகங்களை அவர் கொண்டு சொன்னார் பிராமணர் சொல்றார் தன்னுடைய எண்ணத்தை சொல்றார் யார் வகுலத்திலகமே இப்படி ருக்மணியினுடைய இந்த செய்தி அதாவது இந்த சந்தேகம் மற்றவர்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இப்பொழுது அதை பற்றி நன்காக நீங்கள் யோசிச்சு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்ய வேண்டியது உடனே செய்யுங்கள் சீக்கிரம் செய்யுங்கள் உடனே செய்யுங்கள் இந்த ஏழு ஸ்லோகங்கள் தான் ஒரு காலத்துலாம் இந்த ஏழு ஸ்லோகங்களையே சொல்லி சொல்லி பெண்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் வரண் கிடைக்காமல் இருக்க போதும் இதை வந்து பிரார்த்தனை பண்ணி சொல்லி சொல்லி ப்ரா பூஜா நமஸ்காரம் பண்ணி செஞ்சு பல பெண்களுக்கு நல்ல வரன்கள் கிடைத்து அவர்கள் கல்யாணமாக இருக்கு இப்போ பிள்ளைகளுக்கு தானே பெண்கள் கிடைக்கல அப்படின்னா பிள்ளைகள் சொல்லாமன்னா பாகவதம் பாராயணம் பண்ணுறதை கேட்கலாம் செய்யலாம் அதுக்கு பிள்ளைகளுக்கு வேறு விதமாக சொல்லப்படுது மொத்தம் நல்ல கணவன் அடைவதற்கு நல்ல கிருஷ்ணனை போன்ற நல்ல கனைவனை அடையணன்னா அப்போ இந்த ருக்மிணி சொன்ன இந்த ஏழு ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் ருக்மிணிவாஜ ருத்வா குணான் புவன சுந்தர சிம்வதாம் தேர்விசிய கண்ண விவரே அர்த்தோங் கதாபம் ரூபம் திருஷான் திருசிமதாம் அகிலார்த்தலாபம் அட்சிதாவிசிச்சித் அபத்திரபம் காத்வா முக்குந்த மகதீ குலசீல ரூப வித்யாவயோதிரமிணிதாம் விராத்மதுயாம் தீராபதியும் குலபதின் ந குலவத்தியும் தீராபதியும் குலவத்தின் வருணீத கன்யா காலேந்திரும் நலோக்கமனோராமம் தன்மே கலுவங்கம் ஆர்ஞ்சோத்த விபோ விதே மா வீராக சைதாரோ மாயுவன் மிருகபத்தை வலிமம்பு பூர்ஷனே விம் குருவம் பகவான் பரேச ஆராதி கதாதிபாணி கிருணாத்துமே தமகோஷுவனே விசர் குமேத்த பரீத நர்மத்தை மகதேந்தபலம் பிரசியம் மாம் ராட்சி உ சொல்லப்பட்டதுடையலாம் மஹாலட்சுமி பிரசாரம் கிடைக்கும் கிருஷ்ண பிரசாரம் லட்சீநாராயண பிரசாரம் கிடைக்கும் புனி சமையல கல்யாண கிருஷ்ண பிரகாதன் பிரசாதம் கிடைக்கும் முதல் ஸ்லோகத்தில் வந்து சிரவண பக்தியை உயர்த்தி காண்பித்து நாம் எப்படி பரமாத்மாவை சிரவணத்தின் மூலமாக அடையலாம் பிரகலாதம் சொன்னதை இங்கே காண்பிக்கிறாள் அடுத்தனையும் சரணாகதியைத்தான் காண்பிக்கிறாள் ரெண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக என்ன ஒரு நல்ல உங்களை போன்ற ஒரு கணவனை அடைவதற்கு என்ன தௌதிகள்லாம் உண்டோய தகுதி இருக்கக்கூடியவர்கள் யார் தான் உங்களை விரும்ப மாட்டார்கள் சொன்னார் மூணாவது தன்னுடைய அர்ப்பணம் எல்லாத்தையும் பண்ணல் நான் வந்து தன்னையே பண்ணிட்டால் உங்களை பர்த்தாக வரித்துட்டேன் சொல்ல நாலாவதுலோகம் மூலமாக தன் தான் செய்த சமஸ்தர்மங்களையும் புண்ணிய பலன்களையும் சமஸ்தத்தையும் பணையம் வச்சு அர்ப்பணம் பண்ணிட்டார் அடுத்த அஞ்சாவது ஸ்லோகம் மூலமாக கல்யாண விதி எந்த விதியில் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு அதுவும் சொல்லிக் கொடுக்குறேன் ஆறாவது ஸ்லோகம் மூலமாக தன்னை அடைவதற்கு அந்த அந்த புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னி மாடத்தில் இருக்கக்கூடிய என்னை அடைவதற்குண்டான உபாயம் இப்படி குலதேவி யாத்திரையை வரபோது அப்போ நீங்கள் அடையலாம்னு சொல்கிறார் ஏழாவது நீங்கள் அப்படி என்னை வந்து அங்கரி அங்கரிக்கலவில்லைனால் அங்கரிக்கவில்லைன்னா நான் வந்து நூ சரீரத்தை பிராணனை விடுவேன் மறுபடியும் பிரயத்னம் பண்ணுவேன் உங்களை அடைவதற்காக முயற்சி இப்படி நூறு ஜன்மங்களானாலும் அப்படின்னா பல நூறு ஜன்மங்களானாலும் உங்களை தன்னுடைய தீர்மானத்தையும் சரணாகதியையும் ஐக்கபக்தியும் அப்படி சொல்லி முடித்தால் அதை பிராமணர் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் விட்டால் கிருஷ்ணன் வந்து பின்னால் சொல்ல நானும் அவளை பத்தி எனக்கு யாரும் தூதர் கிடைக்கலன்னு சொல்ல மேலே பார்ப்போம் கிருஷ்ணா பண்ணும்